வணக்கம் நற்றினியின்ூறாவது செய்தி சேவை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டதால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது என்ற கேரளாவின் குற்றச்சாட்டு தவறானது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கள் வளாகங்கள் மற்றும் வெளிப்புறங்களில் கட்டாயம் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என சென்னை காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் சார்பாக நூறு சிறிய சூப்பர் மார்க்கெட்டுகள் திறக்கப்பட உள்ளன என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் இருசக்கர வாகனங்களில் பின் இருக்கையில் பயணிப்போருக்கும் ஹெல்மெட் கட்டாயம் என்பது கண்டிப்புடன் அமல்படுத்தப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி அளித்துள்ளது சென்னையில் வெகு விரைவில் மின்சார பேருந்துகளை இயக்க உள்ளதாக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தமிழகத்தில் அடுத்த இரு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் முல்லைப்பெரியாறு அணியின் நீர்மட்டத்தை ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரை நூற்றி அடியாக பராமரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தியது போல கர்நாடகாவிலும் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு நடத்த வேண்டும் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார் காஷ்மீரில் நடத்தப்பட்ட என்கவுண்டரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒடிசா மாநிலத்தில் சட்ட மேலவை அமைக்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது கேரளா வெள்ள நிவாரணத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் பணம் கொடுப்பதாக வெளியான தகவலை அந்நாட்டு தூதர் அகமது அல் பனா மறுத்துள்ளார் கால்நடை தீவன ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றுள்ள ராஷ்ட்ரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவின் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் பாரிஸ் அருகே கத்தி குத்து தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது இத்தாக்குதலுக்கு ஐ எஸ் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது தம்மிடமிருந்து அதிபர் பதவி பறிக்கப்பட்டால் அமெரிக்க பொருளாதாரம் சீர்குலையும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவ தயார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் மிக சக்தி வாய்ந்த கதிரியக்க சாதனம் ஒன்று காணாமல் போயுள்ளது இதன் எடை இருபத்தி மூன்று கிலோ என்றும் இந்த சாதனம் முழுக்க இருபியம் எனப்படும் கதிரி மூலக்கூறு இருப்பதாகவும் மலேசிய அரசு தெரிவித்துள்ளது மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாய் மறைவுக்கு ஐநா பொதுச்செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் காற்று மாசு காரணமாக உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது ஏமன் நாட்டில் சவுதி கூட்டிப்படைகள் நடத்திய வான் தாக்குதலில் 22 இரண்டு குழந்தைகள் உட்பட 26 ஆறு பேர் பலியானார்கள் வணிகச் செய்திகள் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எட்டு லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது எட்டு லட்சம் கோடி சந்தை மூலதன மதிப்பினை தாண்டும் முதல் இந்திய நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனமாகும் குறைந்த அளவிலேயே விற்பனையாகும் ஆடம்ப கார்களை தயாரிக்கும் திட்டம் இல்லை என மாறுதி இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது பி எஸ் என்ன இணைந்து புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய போர் வேகத்திற்கு இணையான த்ரீ சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது பொறியியல் கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளில் ஈடுபட்டு வரும் எல் நிறுவனம் முதன்முறையாக ஆறு கோடி பங்குகளை திரும்பப் பெறுகிறது புரோ கபடி லீக் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்கும் இந்த கபடி திருவிழா ஜனவரி ஐந்தாம் தேதி வரை இந்தியாவின் பதிமூன்று நகரங்களில் நடைபெறுகிறது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் பரபரப்பான கபடி இறுதி சுற்றில் இந்திய மகளிர் ஈரானிடம் தோல்வியை தழுவி வெள்ளிப் பதக்கத்தை வென்றது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துடுப்பு படகு போட்டியில் நான்கு பேர் பங்கேற்கும் பிரிவில் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது இதே போல டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா திவிஜ் சரண் ஜோடி தங்கப்பதக்கம் வென்றது செல்வராகவன் இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் என்ஜி படத்தின் படப்பிடிப்பு நேற்று முதல் ஆந்திர மாநிலம் நடைபெற்று வருகிறது இது இறுதிக்கட்ட படப்பிடிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலா இயக்கி அர்ஜுன் ரெட்டி தமிழ் ரீமேக்கில் பிக்பாஸ் புகல் ரைசாவும் இணைந்துள்ளார் நயன்தாரை தொடர்ந்து சமந்தாவுக்காகவும் ஒரு பாடலுக்கு இசையமைத்து பாடுகிறார் இசையமைப்பாளர் அனிருத் யூ டேன் படத்தின் பிரமோஷனுக்காக இந்த பாடலை அவர் உருவாக்குகிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்